नमो वेदांत वेद्याय சச்சிதானிணே बुद्धि வேதையவே ஷ்ணாயலோம் வேஜாஸ் வந்தே முனூர் புருஷோத்தமசிரே நோ மிி காரியோ மெதினீபிஸ் மகாங்க மகர்ஷி கபிலாச்சாரிய அர்த்தம் பார்த்துட்டோம் நீ கிருத்தத்துக்கு அர்த்தம் பாக்குறோம் காரியம் ஜகத் ஞா ஆச்ச கிருத்திருத்தம் கிருத்தான்னா சாதாரணமாக ஒருத்தர் நமக்கு செஞ்சதை நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது தமிழில் சொல்றது செய் நன்றி அறிதல் கிருத்தம் ஜானாதி இது கிருத்தஜா நமக்கு யாரெல்லாம் செஞ்சிருக்காங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது சொல்றது அதுக்கு பேர் நன்றி நன்றி உணர்ச்சின்னு சொல்கிறோம் செய்ன்றி அறிதல் அப்படின்ன திருக்குறளில் ஒரு பத்து குரல் இருக்குது இந்த இடத்துல கிருத்தஜகன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சிருஷ்டியை தெரிஞ்சின் இருக்கிறவர்னு அர்த்தம் கிருத்தம்னா காரியம் ஜகத்து பின்னாலே நம்ம விறத்திக்காரோடதும் படி விவருத்திக்காரரோடதையும் படிக்கலாம் ஆக கிருத்தம்னா என்னர்த்தம் காரியம் ஜெகத்து காரியமாக இருக்கிற ஜகத்து அதில் இருக்கு காரணாத்மாவாக இருந்துன்னு எல்லாத்தையும் அறியிறார் ஞா ஆத்மா ஆஹா கிருத்தஜான் அனர்த்தம் ஜெகதாத்மானம் ஜகதாத்மா காரியமான ஜகத்துக்கு ஜகத்தை அரியற காரணமான ஆத்மஸ்வரூபம் கிருத்தஞ்ச தஜ்ச்ச இது கிருத்தா ஜகத்தாகவும் அந்த ஜகத்தை அரியறவராகவும் இருக்கிறார் அதனால் பேர் கிருத்தா கிருத்தம் காரியூபம் ஜானாத்தீதி ஜாத் ஆத்மா அதுதான் சொல்கிறேன் ஏற்கனவே கிருத்தஜ கிருத்திராத்மவான் அப்படின்னு ஒரு இடத்துல வந்திருக்கு அது இதையும் அது அதுக்கும் இதுக்கும் ஒரே சப்தமாக இருக்குது அர்த்தத்தை மாற்றணும் சில சமயம் அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் சப்தபேதம் இது ரொம்ப முக்கியம் சஹசிரநாமத்தில் நாமா ஒன்றா இருந்தாலும் அர்த்தத்தை மாற்றணும் நாமா பலவாக அர்த்தம் ஒன்றாக இருக்கும் இது ரெண்டும் பார்க்கணும் இப்போ கொஞ்சம் நேரத்தில் சொல்லுவோம் பாருங்கள் ஆக கிருத்தஜா அது அதனால் கிருத்தஜாங்கிறதுக்கு அர்த்தம் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது கிருத்தஜா இன்னொரு பாடம் இருக்கான் பிராணினாம் சுக்ருதம் துஷ்கிருத்தம் செ ஜனாதி வா கிருத்தஜா அதாவது நம்ம செய்கிற புண்ணிய பாபங்களை அவர் தெரிஞ்சுட்டுருக்கார் எப்படி ஒரு வீடியோ என்னது இந்த சிசி டிவி க்ளோஸ் சர்க்கியூட் டிவி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது பார்த்துட்டு தானே இருக்குது எல்லாம் பார்த்துட்டுருக்கு அது மாதிரி பகவான் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜகத் சாட்சியாக இருந்து கொண்டு கர்மா சாட்சியாக இருந்து கொண்டு நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களையெல்லாம் அவர் அறியறார் ஆஹா கிருத்தம் ஜீவானாம் கிருத்தம் புண்ணிய பாபம் சர்வம் ஜானாத்தி ஜீவர்களால் செய்யப்படக்கூடிய புண்ணிய பாபங்களையெல்லாம் ஜீவர்களால் ஜீவைகி அவர்களால் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களையெல்லாம் அறியறார் அதனால் பகவான் நாம் பண்ணுறது எல்லாத்தையும் பகவானுக்கு தெரியும் அதனால் தான் சொல்கிறோம் நம்ம ஏதாவது ஒரு பேச்சு வந்ததுன்னு சொன்னால் நாம் பண்ணதெல்லாம் பகவானுக்கு தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்றோம் நான் தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் பகவானுக்கு தெரியும் பகவானுக்கு வெளிச்சம் நீ உன அதை வந்து இல்லை போய் சொன்னேன்னு சொன்னால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்துலேயும் புரிஞ்சுக்கணும் ஆக இன்னொரு பாடம் இருக்குது அப்படிங்கிறார் பிராணி நாம் சுக்ருத்தம் துஷ்கிருத்தம் செ ஜனாத்தி பிராணி இருக்கக்கூடிய ஜீவர்கள் செய்யக்கூடிய சுக்ருத்தம் துஷ்கிருத்தம் அது மாத்திரமில்லை ஏற்கனவே மற்ற சரீரத்துக்குள்ள ஜீவன்லாம் இருக்குது அது மனுஷனாக இருந்தபோது பண்ண புண்ணிய பாபம் தெரியுமா தெரியாதா பகவானுக்கு தெரியும் அதனால தான் அந்த ஜீவனுக்கு அந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் அந்த பாபத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சரீரத்தை கொடுத்துருக்கார் ஆக ம எப்பவுமே எல்லா சரீரத்துக்குள்ளேயும் ஜீவர்கள் இருக்கிறார்கள் அந்த ஜீவர்கள் மனுஷ சரீரத்தில் மாத்திரம் புண்ணிய பாபம் பண்ணுகிறார்கள் அந்த புண்ணிய பாபத்தை அறிஞ்சு புண்ணியம் கூட இருந்தால் அதுக்கு தகுந்த சரீரம் பாபம் கூட இருந்தால் அதுக்கு தகுந்த சரீரம் அது ஒரு ஈஷியாக வந்துட்டே இருக்குது ஆகா அதெல்லாம் அவருக்கு தெரியும்னு அர்த்தம் இதே பசுமாடாக இருக்குதுங்கிறதுக்கு அவருக்கு காரணம் தெரியும் இதே கொசுவாக இருக்குங்கிறதுக்கு அவருக்கு காரணம் தெரியும் ஆக எல்லாம் சர்வம் பிரம்மமயம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது மேதினி பதிகி மகர்ஷி கபிலாச்சாரியா கிருத்தஜா மேதினி ூமியேதின <bhumya> <bhumya> <coughs> <coughs> மேதினா பூமி தமிழ்லேயே கூட இருக்கு இல்லையா மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் தமிழ்லேயே மேதினிங்கிற சொல்லுக்கு பூமிங்கிற அர்த்தம் இருக்குது ஆஹா மண்ணுக்கு த மேதினின்னு பேர் சப்தத்வீபாச்ச மேதினி விஷ்ணு சீ பகவத்கீதை இன்ட்ரடக்ஷன்லேயே ஆதிசங்கர் போது மேதினிங்கிற பதம் வருது அந்த விஷ்ணு புராண ஸ்லோகத்தில் நாராயண பரோவியக்தாத அண்டம் அவ்வக்த சம்பவம் அண்டஸ்யாந்த ஸ்திரிமேலோகா சப்தத்வீபாச்ச மேதினி இந்த ஏழு தீவு இருக்கான் ஐலண்ட் இந்த பூமியில் அத்தனையும் அதை வந்து விசேஷமான தீவுகள் அதெல்லாம் சொல்லுவார் அதில் ஒன்றும் பூமிங்கிற சப்தத்வீபாச்ச மேதினி இப்போ நாம் வாழ்கிற இடம் அதெல்லாம் சொல்லுவார் அது மாத்திரமில்லை அதை கொஞ்சம் விளக்கி சொல்கிற தாரக பிரம்மானந்தா அது மாத்திரம் இல்லை பூதேவி ஸ்ரீதேவின்னு சொல்கிறோம் பூதேவியினுடைய மண்மகள் மண்மகள் அப்புறம் நிலமகள் அப்படின்லாம் சொல்லுவோம் நிலமகள் மண்மகள் தமிழ் அப்படிலாம் இருக்குது பூதேவி ஸ்ரீதேவி பூதேவி அதாவது இருக்கிறதுக்கு இடம் வேணும் வாழ்கிறதுக்கு பணம் வேணும் இது ரெண்டும் பகவான் கூட இருக்கு ஸ்ரீதேவி பூதேவி அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் பூதேவதாய வா பதி பாலகா பர்த்தா வா மேதினி பதி இந்த பூமாதேவியுடைய கணவன் பூதே ஸ்ரீதேவி பூதேவியோட கணவன் அப்புறம் வந்து இந்த பூமியை காப்பாற்றவர் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் தைத்திரிய பிராமணம் மூணு மூணா மந்திரத்தை சொல்கிறார் மகீந்தேவீம் விஷ்ணு பத் மஜூரியாம் பிரதீச்சி மே நாகம் ரேதாவிஷ்ணுருரு ராஜோ விசக்ரமே அப்படின்னு ஒரு வேத மந்திரம் இருக்குது அதை சொல்கிறார் மகீம் தேவீம் விஷ்ணு பத்னீம் இந்த மகி தேவி விஷ்ணு பத்னியாக இருக்கிறாள் அப்படின்னு வேதப்பிரமாணமும் இருக்கு ஆஹ இஸ்ரு அபிப்பிரேத்திய ஆஹ மேதினியா பதி மேதினீபதி மேதினீபதி அப்புறம் திரிபதாத்ஷா அதுக்கு படிக்கணும் த்ரீ பதான அஸ் த்பீணி பதவிச்சிரே இதேதான் வாமனாவதாரத்தில் வந்து மூன்று அடி வச்சதுதான் திரீ பதான அசி மூன்று பாத மூன்று பாதங்களை வச்சது த்ரிபதான்னு பேர் ீ பத விச்சிரமேன் மந்திரத்தோட் பண்ட்ர தைத்திரியத்தில் ரெண்டாஷ்டம் நாலாம் பிரஷ்னம் ஆறாவது அனுவத்தை கோட் பண்ர்த்து அதே சொல்ற த்தீணி பதில அப்பமனமூர்த்தே இந்த வாமனமூ இந்த மூணு கால வச்சு திரிபீணி அர்த்த ஐக்கியேதா த்விக்கமாதி பௌனரு பௌனருத்தியம் திர்டவியம் அர்த்தம் ஒன்றா இருந்தாலும் சப்தம் வேறையாக இருக்குங்கிறதுனால இந்த திருவிக்ரம சப்தம் நிறைய தினம் வந்திருக்குன்னாலும் மறுபடியும் ரிப்பீட் பண்ணதான தோஷம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறார் பொதுவாகவே நாமங்களுக்கு ரிப்பிட்டேஷன் தோஷம் கிடையாது அதாவது புனருப்தின்னு பேர் கூறியது கூறல் அப்படின்னு தமிழில் பேர் சொன்னத்தையே சொல்கிறது அரைச்சமாவே அரைக்கிறது அது கிடையாது அப்படிங்கிறதுக்காக திறுத்தீணி பத விச்சிரணுர் தோர்மாறையோ பரமம் பதம் அப்படின்னு சொல்லி வேதமந்திரம் சொல்லுகிறது அடுத்தது திரிதாத்திய கபில மேதினிபூணு நாமாக்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் ஆீண விச்சிரமே கிருத்தஜாய நமஹா மேதினி பதையே நமஹா திரிபதாய நமஹா இது ஒன்றுன்னு நான் சொல்லணும்னு பார்க்குறேன் அது சில சமயம் நாமாக்களுடைய விபக்தி இது எப்படி சதுர்த்தி விபக்தியில் சொல்கிறதுன்னு பார்க்கணும் ஒரு ஒரு நாமக்கலையும் ஏன்னா நமஹான்னு வரதுனால நாலாவது விபக்தியில் வரும் விபக்தின்னா வேற்றுமை கேஸ் ஃபோர்த் கேஸ் ஆஹ் நமஹாங்கிறது வந்து சதுர்த்தி விபக்தியில் வரணும் அப்போ திரிபதே திரிபதான் இருக்குது அது எப்படி சொல்கிறது அகாராந்த புள்ளிங்கன்னா ராமாய நம மாதிரி திரிபதாய நம சில திரிபதே நமான்னு வந்துடும் அதனால்தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு த்ரிபதாய நம அடுத்தது த்ரித அத்தியக்ஷாவேஷேன சஞ்ஜாத்தஞ்சாத்தி தசா அவஸ்தா ஜிரதாதய தாசாம்ப்தாத்த இது நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்குது ஆனால் முருக் சுருக்கம் சுருக்கமாக சொல்லணும்னா அவஸ்தாத்ரயசாட்சி அப்படின்னு அர்த்தம் திரிதஷாத்தியஷான்னா மூணு தச மூணு தசைக்கும் அத்தியட்சராக இருக்கார் அது சொல்கிறார் குண आवेशेन சஞ்சாத்தா திஸ்ரஹா தஷா நமக்கு மனசில் நிறைய அர்த்தங்கள்லாம் தோன்றுறது சிருஷ்டி ஸ்திதி லயம் அதுக்கு அத்தியக்ஷர்ன்னு கூட சொல்லலாம் ஆனால் ஆச்சாரியாள் பாஷைப்படி நம்ம பார்க்குற போது குண ஆவேசேன சத்வப்பிரதான அவஸ்தா ஜாகிரத அவஸ்தா இதில் தானே புத்தியை யூஸ் பண்ணுறோம் அப்புறம் ரஜ ரஜப்பிரதான அவஸ்தா ஸ்வப்ன அவஸ்தா தமப்பிரதான அவஸ்தா சுஷுப்தி அவஸ்தா ஆஹா குண ஆவேசேன்னு ஆவேஷேனா ப்ரீடாமினேட் சத்வகுணம் ஓங்கி இருக்கிற போது ஜாகிரத அவஸ்த ரஜோகுணம் ஓங்கி இருக்கிற போது சுப்னாவஸ்துணம் மாத்திரம் அங்கே அதிகமாக இருக்குது தமோகுணம் தினமே காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இருக்குது காலம் சத்துவ பிரதானம் மத்தியானம் அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரஜஸ்ஸு அப்புறம் தமஸு மாதிரின்னு இருக்குது ஆனால் மூணு சஞ்சாத்தாக திசிரா தசாக அவஸ்தாக அவஸ்தக்கார்த்தம் வந்து ஜாகிரதாதய ஜாகிரதாதய ஜாகிரதாதய ந ஜிரது ஸ்வப்ன சு சுஷு தாசாம் அத்தா அவைகளுக்கு அத்தியக்ஷன் திரிதஷாத்தா சொல்றா திரிதஷானாம் தேவானாம் அத்தியக்ஷா இதுவா திரிதஷாஹாங்கிறது தேவர்களுக்கு ஒரு பேர் திரிதஷாஹாங்கிறது தேவர்களுக்கு ஒரு பேர் ஆகையினால அவர்களுக்கு அத்தியக்ஷன்னு சொல்லலாம்னு இன்னொரு ரீடிங் இருக்குன்னு கொடுத்துருக்கார் விருத்தி விவரத்திக்காரர் இவர் நிறைய அர்த்தம் இதுக்கு சொல்கிறார் நம்ம அது சுருக்கமாக அதே தான் திருத்தவே மாற்றி மாற்றி போட்டு அதுக்கு அர்த்தங்கள்லாம் சொல்கிறார் இவரும் சொல்கிறார் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார ரூபாக தாசாம் அத்தியக்ஷா சிருஷ்டி பண்ணுற போது ரஜோகுணம் ஸ்திதி பண்ணுற போது சத்துவகுணம் சம்ஹாரம் தமோகுணம் அப்படியும் எடுத்துக்கலாம் கொசித்த அப்படி சொல்கிறது உண்டு அப்படிலாம் நிறைய மனசனுடைய முழு விகாசம் வந்து ஜாகிரத அவஸ்தை மனசனுடைய அறகுறை விகாசம் வந்து சொப்னாவஸ்தனு ஒடுங்கி இருக்கிற அவஸ்தை சுஷுப்தி அவஸ்தை அந்தக்கரணத்தினுடைய இதுங்கிறார் அந்தக்கரணம் வந்து சத்துவப்பிரதானமாக இருக்கிற போது ஜாகிரத அவஸ்தை அந்தக்கரணம் வந்து அறகுறையாக இருக்கிற போது அதில் வந்து சஞ்சலம் நிறைய இருக்கிறதுனால சொப்னாவஸ்தது மாதிரி சொல்கிற அவ்வளோதான் அஹ் ரிபஸ்ஷ மாஷா அடுத்தநூப்பிட்டம் நம அடுத்தது மகாங்கய நம மூப்பீ மக்தி மகத்தே பிரளையா நம்ம விக்கீடே மகாஷா மகாஷாக்கு அர்த்தம் மத்சிய ஊப்பி அதாவது இந்த பிரளைய காலத்தில் நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் பார்த்தா தெரியும் பிரளைய காலத்தில் பெரிய மீனாயிடுவார் ஒரு சின்ன மீன் பெருசு பெருசாக ஆகி பெரிய கொம்பாகிடு அந்த பிரளைய காலத்தில் இந்த கதை சொல்லுவார் இதை பற்றி எல்லா மத சில மத வேறு இப்படி உண்டு அதாவது நம்ம இதில் இருக்கு சாஸ்திரங்கள்லாம் இருக்குது மனுவோட இதுலேயே இப்படி சொல்கிறது உண்டு அந்த அந்த கொம்பு இருக்கும் அந்த மீனுக்கு அந்த கொம்பில் ஒரு பெரிய படகை கட்டி பெரிய ஷிப்பு மாதிரி கட்டி அதில் வந்து இந்த ஜகத்தில் இருக்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஒரு ஜீவராசினுடைய வெதை அது அதில் போட்டுருது அப்போது இந்த இது ஜலம் வர வர வர அந்த மீன் பெரிசாய் ஆனால் அது அத்தனையும் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு அதாவது எல்லா சீடும் ப்ரொட்டெக்டட் எப்படி இப்போ நம்ம வந்து பல விதமான ரைஸு சீடெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க இல்லையா தாய்லாண்டு இந்த மாதிரி மியூசியத்துலலாம் வச்சுருக்காங்கங்கிறாங்க எத்தனையோ இது இப்ப ஹைப்ரீடு பண்ணி ஒரிஜினலை காணாமல் போயிடுச்சு அதனால அந்த ஒரிஜினலை வந்து காப்பாற்றணும் ஒரிஜினல் சீடு இப்போதுவே சொல்கிறான் இப்போ வந்து ஒரு ரொம்ப நல்ல காத்தல் இதற்குற அவனுடைய டிஎன்ஏ விசேஷமாக இருக்குங்கிறான் அதனுடைய இது அந்தந்த ஸ்பீஷீஸோட விசேஷம் மனுஷன்லேயே அப்படிலாம் இருக்குது அதெல்லாம் வந்து என்னது ஜெனட்டிக் பியூரிட்டி ஆஃப் இண்டியன் காஸ்ட் சிஸ்டம்னு அவன் சொன்னேன் இல்லையா அதாவது மரபணுக்களுடைய தூய்மை இந்திய நாட்டினுடைய பாரத தேசத்தினுடைய இந்த ஜாதி அமைப்பு அமைப்பு மரபு இந்த மரபணுக்களின் தூய்மை ஜெனடிக் பியூரிட்டி ஆஃப் இந்தியன் காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு புத்தகம் ஒரு ஜெர்மன்காரர் எழுதியிருக்கார் நம்ம ஊரில் யாரும் இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஆக வந்து இது ஒன்றுலையும் இருக்கு நான் இப்போ இப்போ தள்ளி நெல் தள்ளி நெல் தள்ளி நெல்ன்னு ஒரு சொல்ல வேண்டியிருக்கும் இந்திய தள்ளி நெல்ன்னு அடி கிடைக்கும் இப்போ வந்து கோவிட்டுக்கு பயந்து இப்போ தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்மளே உடம்புலேயே அடிக்கடி தொடப்படாது எப்போ பார்த்தாலும் கையில் ஜலத்தை வச்சுன்னு தொடச்சுட்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம் அப்ப உபஸ்பிருஷ்யா அப உபஸ்பிருஷ்யா ஆஜமனங்கரு இப்படியே சொல்லியிருக்கு இப்போ வந்து வேறு விதமாக சொல்கிறோம்னு வச்சுக்கோ இங்கே என்னென்ன டாபிக் மகா ஷிருங்க அர்த்தம் மீன் வடிவமாக வந்து பெரிய கொம்போடு இருந்து பிரளய அம்போதவ் பிரளய அம்போதம்னா அந்த பிரளய காலத்தில் இருக்கிற ஜலத்தில் நாவம்பத்வா படகை வந்து கட்டி சிக்ரீட சிக்ரீட அப்புறம் நிறைய சொல்கிறார் அதில் கட்டப்பட்டது அந்த ஓடத்தில் சத்தியவிரதர் போனார் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மகாசிங்கஹா அப்படிங்கிறதுல இருக்குது ஏற்கனவே முந்நூற்றி நான் அறுபத்தி நாலுலேயும் இது வந்துருக்குன்னு சொல்கிறார் அவர் சரி மகாஷு மத்ஸ்யூபி மத்சியரூ ம மீன் வடிவமாக இருந்து பெரிய கொம்பில் பிரளய காலத்தில் படகை கட்டி அதன் மூலம் சத்யவிரதர் அப்படிங்கிறவர் போனார் விசிக்ரீட அதனால் இது மகா அவருக்கு மகா பகவானுக்கு பேர் மாஷா நம அடுத்து கத்தியம் கோதித்திருத்தும் கிருந்தித்த கிருத்தாந்த கிருத்து அப்படிங்க அர்த்தம் கிருத்தசியன்னா சம்சாரஸ்ய சம்சாரஸ்யன்னா வாழ்க்கை இந்த சம்சாரத்தை அந்தம் அந்தம்னா முடிவு அந்த கஹான்னு படித்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே கிருத்த அந்த கிருத்து கிருத்தம்னா இங்கே சம்சாரம் அந்தம்னா பக்தன் வந்து பகவான்கிட்ட கேட்குறான் இந்த சம்சாரத்திலேருந்து எனக்கு விடுதலை கொடு சம்சாரத்துக்கு முடிவை உண்டு பண்ணு அப்படின்னு கேட்டால் சம்ஹாரம் கரோதி சம் சம்சாரத்தை சம்சாரத்தை முடிவுக்கு கொண்டு அர்த்தம் இந்த பிறப்பு இறப்பு சூழல் தேஹாத்ம புத்தி அப்புறம் விஷயாத்ம புத்தி இப்படியே சுற்றிகிட்டே இருக்கோமே இதில் இருக்கிறது இந்த சம்சா சம்சாரனா சமையக்கு சரத்தீத்தி சம்சாரம் நான் அர்த்தம் ஆக சம்சார சப்தத்துக்கு எத்தனையோ அர்த்தம் இருக்குது ஆனாலும் இங்கே சம்சாரம்னா நல்லா திரும்ப திரும்ப இதிலையே இப்போ சரியாயிடுத்துனா என்ன பண்ணுவோம் மறுபடியும் பணத்துக்கு முன்னாடி உளர்ந்துச்சிருவோம் மே இரு மே மூணாம் தேதிக்கு அப்புறம் எல்லா ஊரிடங்கள்லாம் சரியாக இப்போ இதெல்லாம் சரியாக பிடித்துன்னு வச்சுப்போம் அதுக்கு பின்னால் என்ன பண்ணுவோம் பரம புருஷாக அர்த்தம் நமக்கு என்னதுன்னா சாப்பிட்றது தூங்கிறது கதை பேசுகிறது தான் அதுதான் திரும்ப திரும்ப அதிலையே உழல்வது என்றைக்க ஊர் நிறைய சில பேர்லாம் என்னென்னா ஏதாவது புது புது பிராப்ளத்தை கொண்டு வந்துட்டே இருக்காங்க புது ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அதனால் வந்து வந்து புதுசு புதுசாக தேவை சொல்லிகிட்டே இருக்கேன் அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னா அதெல்லாம் அப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்கோ ஜபன் சொல்லுங்கோ இது பண்ணி கொடுங்கோ எலுமிச்சபுரத்தை கொடுங்கோ ருத்ராட்சத்தை வந்துருச்சு கொடுங்கோ ஏதோ ஒன்று கேட்குறாங்க திரும்ப திரும்ப சொல்லி அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் பெஷாமல் விடுங்கோ அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்க முடியும் நீங்கள் எல்லாம் நீங்கள் உங்கள மாதிரி முடியுமா அப்படி சொல்லிவிட்ற ஒரு ஒருத்தருக்கு இருக்கிற இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது பகவான் எவ்வளவோ லெசன் கொடுக்கிறார் அப்படி இருந்தும் விவேகம் வர வேண்டாமோ எத்தனையும் பாடம் நடத்துற பாடம் நடத்தினாலும் இவன் பழைய முடியும் பழைய அதே தான் கேட்கிறான் அதுதான் விசேஷம் அந்தம்னா சம்சாரம் கரோதி அக கிருத்த சப்தத்துக்கு சம்சாரம் என்றும் அந்த கிருத்துங்கிறதுக்கு முடிவை செய்கிறவர் அக சம்சாரத்துக்கு முடிவை செய்கிறவர் பிறப்பருக்கும் பிஞகன் தன் பெய்கழல்கள் வெல்க இது ஒரு மீனிங் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறன்னா கிருத்தாந்தம் மிருத்யும் கிருந்ததி இவா கிருத்தாந்த கிருத்த யமதர்மராஜாவை கொல்றார் அவர் தான் எல்லாரையும் கொல்றார் கொள்றவனே கொண்டா எல்லாரையும் சர்வஹர்த்தா சர்வஹர்த்தாவுக்கு ஹர்த்தா மிருத்யும் கிருந்ததி கிருந்தத்தின்னா நாசயதி மிருத்யை அழிக்கிறார் அப்படின்னா அடுத்த மிருத்யு சப்தத்துக்கு நம்ம அர்த்தம் போட்டுக்கலாம் ஒன்று இந்த மரணம் கோவிட் நைன்டீன்லேருந்து நம்மளை காப்பாற்றிடுவார் ஒன்று சொல்லலாம் இல்லைன்னா என்னென்னா அஜானம் இருக்கவே இருக்குது இந்த வாழ்க்கை இப்போ என்னமோ வாழ்ந்துட்டுருக்கோம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பாருங்க அதுவே அஜ்ஞானந்தானே மிருத்யும் கிருந்ததி இவா கிருத்தாந்த கிருத்து ஆஹ் கிருத்தாந்த சப்தத்துக்கு இங்கே அர்த்தம் என்ன கிருத்தாந்தா இஸ் ஈக்குவல் அர்த்தம் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வரவன முடிவுக்கு கொண்டு வர்றார் எல்லாத்துக்கும் அத்தனைக்கும் நான் தான் உண்டு பண்ணுறேங்கிறத வேலை அவருக்கு கொடுத்துருக்கு ஆனால் காலத்துக்கே உண்டு பண்ணுறாருன்னு அர்த்தம் காலசாட்சி காலசாட்சி அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த ஞானம் வந்து கொடுத்தோன்னா என்னாகும் காலத்துக்கு யார் ரியாலிட்டி கொடுக்க போறா காலத்துக்கு அஹம் தத்வானம் வந்தாச்சுன்னு சொன்னால் காலத்துக்கு முக்கியத்துவம் எங்கே சைத்தன்யந்தான் கடைசியில் காலத்துக்கு அந்தத்தை உண்டு பண்ணுறது கிருத்தாந்த கிருத்து கிருத்த அந்த கிருத்தாந்தான்னு சொன்னால் யம கிருத்துன்னு சொன்னால் கிருந்தத்தீங்க கிருந்தத்தின்னா நாசயதி அஹா கிருத்ஷப்து கிருந்தத்தின்னு அர்த்தம் கிருத்தாந்த கால கால காலநாச காலநாச காலநாசாய நம காலநாசினே நம அப்படின்னு சொல்லணும் ஆக யமனை அழிப்பவர் காலத்தை அழிப்பவர் காலம் என்ற மாயத்தோற்றத்தை மெய்யறிவால் நீக்குபவர் அப்படின்னு அர்த்தம் சரி கிருத்தாந்திருத்தே நம மகாவோ கோவிந்த ச்சிரோவிஷேக்கனீரோன குப்ச்சக்காதர மகாச்ச அசௌ வராஹ் மகாவரா மகாவரா அர்த்தம் பெரியவராஹமாக இருந்தார் அவ்வளோதான் மகான் அஹௌ அசௌ வராஹ மகாவரா பெரிய அளவில் வந்தார் அதாவது விபுலகாங்கிறதுக்கு பெரிய உடம்பு இது பூமியை உத்தாரணம் பண்ணுறதுக்காக மகத்வஞ்ச அஸ்ய அதி விபுல சரீர தாரணாத் மகத்துன்னா பெரியங்கிற அர்த்தத்தில் இங்கே எடுத்துக்கிறேன் ஏன்னா மகத்துங்கிற சொல் ஒரு இடத்துல ஒரு அர்த்தம் கொடுக்குறது பெரிய பிரம்மாண்டமான சரீரம் எடுத்துக்கிண்டு பூமியை காப்பாற்றினார் பிளிவீ உதாரணாய்ச்சே மகாநிதி ஆக பெரிய சரீரத்தை எடுத்துக்கொண்டு பூமியை காப்பாற்றினத்துனால மகாவரா அப்படின்னு பேர் ஓம் மகாவராஹாய நம அடுத்தது கோவிந்தோபி வாணிபி வேதாந்தவியை इति गोविंद गोभी गोविंदृता विष्णुतिल के अर्थ चल रिक नर्थरार मुझे पापम गोभी अर्थम வேத்தியதே வேத்தியதே வேத்தியத்தேன்னு சொன்னால் அறியப்படுகிறது அறியப்படுகிறது இது வேதாந்த வாக்கியைகி வேதாந்த வாக்கியைகி வாணிபிகின்னு போடணும் வேதாந்த வாக்கியமாகிய சொற்களால் வேதாந்த வாக்கியங்களாகிய சொற்களால் அறியப்படுகிறார் ஆக வேதங்களால் அறியப்படுறார்னு அர்த்தம் கோபிஹி கோபிஹி வேத்தியதே ஆக விந்தகாங்கிறதுக்கு வேத்தியத்தேங்கிறார் அதுக்கு விஷ்ணு திலக்கம் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை கோட் பண்ணுறார் விஷ்ணு கீழக்கம்னு ஒரு பாடம் இருக்கான் கோபிரேவ எதோ வேத்தியா கோவிந்த சமுதாகிருதா வேத பிரமாணத்தினால்தான் பகவானை அறிய முடியும் தமிழில் கூட பாடல் இருக்கு இல்லையா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தஹன்ற நுண்ணியனே வேதத்தினால தான் பகவானை தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இந்த புஸ்தகத்தில் வித்தியாசமாக இருக்குது கோபிஹி வாணிபிஹி விந்த தேத்தி வேதாந்த வாக்கியி இது வா நம்ம வழக்கமாக படிக்கிற புஸ்தகம் கோபிஹி வாணிபிஹி வேத்ய அது அவரோட புஸ்தத்தில் அப்படி இருந்தது நம்ம வழக்கமாக படிக்கிற புத்தகம் இதுதான் கோரக்பூர் புக்கம் வாணீபோபிஸல் டூ வாணீபி விந்த இலட்டி வேதாந்தவியைவிக்களால் அடையப்படுகிறார் அறியப்படுகிறார் அல்லது வேதாந்தவியங்களால் அறியப்படுகிறார் எதோ வேந்துலே ஸ்ரீவிஷு விஷ்ணு திலகம்ங்கிற புத்தகத்தில் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறார் விவருத்திக்காரர் தான் விஸ்தாரமாக இதை பற்றி சொல்கிறார் கோபிகி வாணிபிகி வாணிபிகிங்கிறதுக்கு அர்த்தம் ஸ்தோத்ரூபா ரூபாபிகி ஸ்தோத்திரமான வடிவங்கள் வித்தியதே வித்தியத்தேன்னா என்ன அர்த்தம் பிராப்பியத்தே அடையப்படுகிறதுன்னு அர்த்தம் பிராப்பியத்தே இப்போ அவர் வேத்தியத்தேன்னு இந்த புஸ்தகத்தில் இங்கே இருக்குது இங்கே வித்தியத்தே இல்லாட்டி இது விட்டு போயிருக்குன்னு அர்த்தம் இந்த புக்கம் ஒரு கோடு விட்டுருக்கு வித்தியதே பிராப்பியத்தே பக்தை ஸ்தோத்திரங்களால் பகவானை ஸ்தோத்திரங்களால் அடைகிறார்கள் யதா கஜேந்திரேன கஜேந்திரன் கஜேந்திர ஸ்தோத்திரம் பண்ணி பகவான் அடைஞ்சான் யதாவா திரௌபத்தியா திரௌபதி மூலமாக கோபிகின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இன்னொரு அர்த்தம் பிரணவ அஷ்டாட்சராதி ஜப்பிய ரூபாபிகி கோபிகிங்கிறதுக்கு ஓங்காரம் ஓம் நமோ நாராயணாயர் ஓம் நமோ நாராயணாயான்னு சொல்கிறதினால அக்ஷரத்தினால் அடையிறவர் வித்தியத்தை பிராப்பியத்தை ஜாபகைஹி ஜபம் மண்ணுகிறவர்களால் பக்தர்கள் ஸ்தோத்திரூபமாக அடைகிறார்களாம் அப்புறம் இன்னும் என்ன ஜப்பம் மண்ணுகிறவர்களெலாம் என்ன பண்ணுகிறார்கள் அக்ஷராதி ஜப்பிய ரூபாபிகி இதுவா கோவிந்த சுவாத்தியாயாதிஷ்ட தேவதா சம்பிரயோகா யோகசூத்திரத்தில் சொல்லியிருக்கு ஜப்பயோகத்தினால் அடையிறது இன்னொரு அர்த்தம் வித்தியே ஜாயத்தை கோபி வித்தியதேனரே அறியப்படுகிறது கோபி கோபி நனர்த்தம் வேதாந்த வாக்கியை இதுவா கோவிந்த வேதாந்த வாக்கியங்களால் அறியப்படுறவர் அப்படின்னு அர்த்தம் விந்தே வேர்வா வித்தியத்தை கர்மணி இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் கோபி விந்தோபி வேடின் அதெல்லாம் வந்து இதெல்லாம் கிராமர் பாயிண்ட் சொல்கிறார் எப்படி அந்த கோ விந்து விந்தன்னுங்கிற கோங்கிற பதம் இருக்குது விந்துன்னு ஒரு தாத்து இருக்குது அது ரெண்டுக்கும் அர்த்தம் எல்லாம் சொல்கிறார் கவாதிஷுச்ச விந்தேஹே அப்படின்னு சூத்திரங்கள் எல்லாம் கிராமர் பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறார் அகஸ்தோத்ரம் பிரணவ ஜபம் பிரணவம் ஓன்னமோ நாராயணங்கிற ஜபம் இப்படிலாம் பல வகையிலையும் உணரப்படுகிறார் அப்படிங்கிறதான் அர்த்தம்னு சொல்லி முடிக்கிறார் சரி நீ அடுத்த நாமக்க அர்த்தம் பார்ப்போம் சோபனா சேனா கணாத்மிகா எஸ் ஏதி சுஷேணா ஷோபனா சேனா கணாத்மிகா சுஷேணஹான்னு சொன்னால் அழகான சேன கூட்டம் யாருக்கு அருமையான கூட்டம் இருக்கோ பகவான் மாத்திரமாக இருக்கார் அவருடைய சேனையும் இருக்குது அதனால தான் விஸ்வக்சேனஹான்னு சொல்கிறோம் விஸ்வக்சேனகான்னு சொன்னால் அவருடைய சேனாதிபதி எப்படி சைவத்தில் விஷ் முருகனை வந்து சேனாதிபதிங்கிறோமோ அது மாதிரி கீதையிலையும் பகவான் சொல்கிறார் சே சேனானி நாம் சேனாதிபதிகளில் நான் முருகனாக இருக்கிறேன் கீதையில் சொல்லியிருக்க சோபனா சேனா கணாத்மிகா எஸ் சேத்தி சுஷேணா அதில் வசவா ருத்ராக ஆதித்யாக மறுத்தஹா சாத்தியாக அப்படி கணங்கள்லாம் இருக்கான்னு சொல்லி இந்த கணங்களுக்கெல்லாம் அதிபதி எப்படி விநாயகரை சொல்கிறோமோ அது மாதிரி சுஷேணா இந்த சகாரம் வந்து ஷக்காரமாக மாறிடுறது சுசேனகிறத சுசேனகா சோபன சேனகா அவருடைய சேனை வந்து தீயவர்களை அழிக்கக்கூடிய நல்ல சேனைன்னு அர்த்தம் தீயவர்களை அழிக்கக்கூடிய நல்ல சேனை அப்படின்னு நாம் அர்த்தம் பண்ணிக்கணும் மகாசுங்க கிருத்தாந்த கிருத்து கோவிந்தா சுஷேனகா நல்ல சேனைகள் உள்ளவர் ஆதித்யர்கள் பன்னெண்டு விஸ்வே தேவர்கள் பத்து வசுக்கள் எட்டு துஷித்தர்கள் 26, ஆபாஸ்வரர்கள் அறுபத்தி நாலு மருத்துக்கள் நாற்பத்தொம்போது மகாராஜிகர்கள் முப்பது சாத்தியர்கள் பன்னெண்டு ருத்ரர்கள் பதினொன்று அப்படி ஒம்பது கணங்கள் கொண்ட நல்ல சேனையோடு இருக்கிறவர் எல்லாம் சேனை மாதிரி வகுத்திருக்கான் மந்திரங்களே சேனையான் இந்த மந்திரங்கள்லாம் கெட்டதேன்னு அழிக்கிறது தான் அல்ல மந்திரங்கள்ங்கிற அர்த்தத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு கனக்கம கனம கனாங்க அங்கே சுஷேண கனகாங்கனாங்க கனக்கமயேன நிர்மிதம் அங்கம் கனகசிய விகாரா கணக்கம் தச்ச தது அங்கதஞ்ச கனகாங்கதம் அதாவது அவருடைய சரீரம் வந்து பொன்மயமாக இருக்குதுன்னு அர்த்தம் அவருடைய சரீரம் பொன்மயமாக இருக்குது கணக்க அங்கதி தங்கத் தோல் வளைகள் அங்கதின்னா இந்த தோளிலெல்லாம் போடுக்குறோம் இல்லையா இதெல்லாம் வந்து என்னோ வங்கிம்பா சில அதெல்லாம் வந்து தங்கத்தோல் வளைகள் உள்ளவர் தோல்வளை கிரீடம் கேயூரம் இதெல்லாம் ஆபரணம் ஆகா கணக்காங்கதி கணக்கமய கனக்கமயானி அங்கதானி அங்கத சப்தத்துக்கு தோல் வலைங்கிற அர்த்தம் கொடுக்குறார்கள் சரீரம் முழுக்கவே பொன்மயமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படி அர்த்தமும் இருக்குது குஹ ரகசிய Nihitah உபனவே காசேஷன்னு ரகஸ் வேகேஷ் வேன் உபன்கம் நட்டோவட்ட பாஹ்ய பிரவர்த்தி இருக்கிறவனுக்கு சமதமாதிகள் இல்லாதவனுக்கு விளங்காது அதனால் ரகசியம் சமதமாதிகள் இருக்கிறவனுக்கு தெளிவாக விளங்கும் சமத என்ன அர்த்தம் புலநடக்கம் ஆசை இதெல்லாம் அழவாக இருக்கிறவனுக்கு கட்டுப்பாட்டோடு இருக்கிறவனுக்கு விளங்கக்கூடியது குஹாயாம் அதாவது ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் ரகசிய உபனிஷத் வேத்தியத்வாத் உபநிஷத்துக்களால் அறியப்படுபவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஹிரதய ஆகாசத்தில் நன்றாக விளங்குகிறார் நான் அகம் அகம் இத்தி நன்றாக விளங்குகிறார் நான் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக நன்றாக விளங்குகிறார்ங்கிறதுனால குஹ்யா குஹகான்னு சொல்லுவோம் குஹ்யா குஹ்யகான்னு சொன்னாலே ரகசியமானவர்னு அர்த்தம் அவர் இருக்கிறது அவருக்கு வடிவம் இல்லாததுனால இரகசியம்னா என்னன்னா ரகசியத்துக்கு ஆப்போசிட் பரஸ்யம் எல்லாம் ஊர் முழுக்க தெரியும் இந்த விஷயம்னா எவர் இப்படின்னு சொல்கிறாரு இல்லையா ஓப்பன் சீக்ரெட் ஓப்பன் சீக்ரெட்டுங்கிறார் இது வந்து சொன்னாலும் புரியாது நீதான் தான் பிரம்மன் நீதான் தான் ஆத்மா அப்படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் சந்தேகம் வந்துடும் அப்போ நிறைய டவுட்ஸ் எல்லாம் அதில் வருது ஆகையினால குஹியஹா குஹ்யமாக இருக்கிறவர் தகுதி இருக்கிறவருக்கு தான் விளங்கக்கூடியது எய்மம் பரமம் குஹியம் மத் பக்தேஷ்வி தாசிய மய் பக்திம் மயி பராம் கிருத்வா மாமே வைஷ்யஸ்தியசம்சயா கீதையில் பகவான் சொல்கிறார் கடைசியில் முடிக்கிற போது இது ரொம்ப பரம ரகசியமான இந்த வித்தியை எவன் ஒருவன் மத்பக்தனிடத்தில் கொடுக்கறானோ எங்கிட்ட பக்தியோட சொல்லிக் கொடுக்குறானோ அவன் என்னையே அடையிறாங்கிற சொல்லிக் கொடுக்குறவாளுக்கு யாரெல்லாம் பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்குறார்களோ அவர்களை புகழர் பகவான் எய்மம் பரமம் குஹ்யம் மத் பக்தே ஸ்வபிதாசியதி இந்த பரமகுஹ்யமான சாஸ்திரத்தை என்னோட பக்தன்கிட்ட தாம் பக்தியோடு இருந்துன்னு சொல்லி கொடுக்குறானோ அவன் என்னையே அடைஞ்சுடுவான் சந்தேகம் கிடையாது எய்மம் பரமம் குஹ்யம் மத்பக்தே ஸ்வபிதாசியதி என்னுடைய பக்தனுடன் பக்தி மைய பராம் கிருத்வா எங்கிட்ட பராபக்தி பண்ணிண்டு யார் பக்தனுக்கு இந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுக்குறானோ மாமே வைஷ்யத்யசம்சயம் சந்தேகம் இல்லாமல் என்னையே அடைஞ்சுடுவான் எதுக்கு சொன்னதான குஹ்யாய நம என்ன மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதீ குஹ்யோ கபீரோ ககன கனகாங்கதிதிகி சொல்லப்படாது கனகாங்கதிதீ குஹ்யோ கபீரோ அடுத்தது கபீர படிக்கலாம் ஞான ஐஸ்வர்ய பலவீரியாதி பலவீர்யாதிபிகி கம்பீர்பகவான் கபீரமாக இருக்கார் ஆழமாக இருக்கார்னு அர்த்தம் ரொம்ப ஆழமாக இருக்கார்னு அர்த்தம் அவர்கிட்ட எத்தனை செல்வம் இருக்குன்னு யாருக்கு தெரியும் ஒருத்தர் பணம் நிறைய கொடுத்துட்டே இருந்தால் எங்கேருந்து இவருக்கு வருதுங்கிறான் அதே மாதிரி புத்தியோடு பேசினா கூட எப்படி இந்த சக்தியெல்லாம் வருது வெளியில் அப்படி சொல்கிறோம் இல்லையா நிறையா ஆழமாக இருக்குது உள்ளேருந்து வந்துண்டே இருக்குது ஆ பகவான் ஞான ஐஸ்வர்ய பல வீரியாதிபதி ஆழமான ஞானம் ஆழமான ஐஸ்வர்யம் ஆழமான பலம் ஆழமான ஆற்றல் இத்தனையும் இருக்கவருக்கு ஆகையினால கபீரஹா ஆஹா மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதி குஹ்யோ கபீரோ ககனஹா அடுத்து குஹ்யா கபீரஹான்னா ஆழமானவர்னு அர்த்தம் ரொம்ப டீப்பு depth so depth because of his powers அவருடைய பவர்ஸ்னால் ரொம்ப depth இருக்கு என்ன பண்ணுவா தெரியாது உலகமே வந்து ஒரு இவ்வளோ பெருசாக போயின்னு இருக்கிற போது எல்லாேருக்கும் என்ன பண்ணுறது மூழ்கி வச்சுட்டாரே உலகத்தையே மூழ்க வச்சு விடுத்தேன் பார்த்துட்டு தானே இருக்கும் அஹீர அடுத்தது துஷ்பிரவேசத்துவாத் ககனா அவஸ்தாத்ரய பாவ அபாவ சாட்சித்வாத் ககனோவா ககனகான்னு சொன்னாலும் ஆழமானவர் தான் அர்த்தம் இங்கேயும் டீப்பு தான் அர்த்தம் அதாவது பறந்து இருக்கிறது ஆழமாக இருக்குது ப்ராடாக இருக்கிறது டீப்பாக இருக்குது நல்ல சொல்லுவா துஷ்பிரவேசத்துவா சுலபமாக போயிட முடியாது அடையணும்னா என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் விடணும் தொமேவ சரணம் அம்மான்னு டோட்டலாக சரணராகணும் ஆகையினால் வந்து எனக்கு வந்து அது வேணும் இது முடியாது ஆக துஷ்பிரவேசத்துவாத் துர்கான்னு சொல்கிறோம் இல்லையா துக்கேன கம்யா துர்கா கஷ்டப்பட்டு தான் சாதனை பண்ணி அடையணும்னு அர்த்தம் நல்ல மனசை பக்குவப்படுத்தி சாதனைகள்லாம் பண்ணி தான் அடையணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் ககனாக அப்புறம் என்னது அவஸ்தாத்ரய பாவ அபாவ சாட்சித்வாத் கஹனோவா இது ரொம்ப அழகான இது அதாவது மூணு அவஸ்தைகளுடைய இருப்பு மூணு அவஸ்தைகளுக்கு அதாவது அவஸ்தாத்ரய பாவ அபாவ அவஸ்தாத்ரயத்தில் என்ன இருக்குது பாவம் இருக்குது அபாவம் இருக்குது இப்போ இந்த சரீரமே போயிடுத்துன்னு வச்சுங்களேன் இந்த ஜீவனுக்கு அவஸ்தாத்திரயம் உண்டோ அவஸ்தாத்திரயம் அந்த அவஸ்தாத்ரயம் இருக்கிறது அவஸ்தாத்ரயம் இல்லாதது ஆக அவஸ்தாத்ரய பாவகா அவஸ்தாத்ரய அபாவகா சாட்சி நம்ம அதை புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஜாகிரத் சொப்னத்தில் பாவம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு தெரியுது சுசுக்தியில் ஒன்றும் இல்லைன்ருக்கு ஆக இருக்கிறதையும் இல்லாததையும் எது தெரிஞ்சுன் அது எப்பவும் இருக்குது ஆகையினால் அது ககனம் அது யாருக்கும் புரியாது நீங்கள் திடீர்னு சொல்லி பாருங்க பாவ அபாவ சாட்சின்னு ஒருத்தண்டை சொல்லி பாருங்கோன்னா புரியுமா இதுலையே ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கணும் முத முதல்ல வந்த உடனே நமக்கே புரிஞ்சிருக்குமோ புரிஞ்சுருக்காது அப்புறம் காலப்போக்கில் தான் இப்போ நமக்கு இது புரியுது ஆஹா பாவ அபாவ சாட்சித்வாத் ககன ரொம்ப சோ டீப் சோ டெப்த் அப்படின்பா வேதாந்தம் படிக்க ஆரம்பித்தப்போன்னா டெப்த்து போகலேம்மா இன்னும் இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்கம்மா என்னத்த சொல்லிகிட்டே இருந்தாலும் என்ன கிடச்சி அது அது ஆழம் ஆழம் தான் ககனஹா வா விபருத்திகாரர் என்ன சொல்கிறார் பார்ப்போம் கனக்கமயா நிதி கிருஹி குஹித்தும் யோகியா குஹ்யா வேத ரகசியம் உபனிஷதாதிஹி குஹிய விஷ்ணு யோ வேத நிஹிதம் குஹாயாம் அப்படின்னு சொல்லி அது கோட் பண்ணுறார் துர்ஞேயா கபீரா கபீரவத் கபீராக அப்படி பறந்து ஆழமாக இருக்கார்னு அர்த்தம் ககனசப்தம் வந்து காடுங்கிறதுக்கு அர்த்தம் ககனசப்தா அரண்யவாச்சி பட் என்னது என்ன டென்டிஸ்ட் என்ன இது சொல்லுவோமே டென்ஸ்டென்ஸ் ஃபாரஸ்ட் அந்த அர்த்தம் தஸ்மாத் ககனவத் ஆத்மான ஆச்சரதி காடுமர் இத்தியே சர்வ பிராதிபதிக்கேபியெல்லாம் கிராமர் அதான் ஞான வைராக்கியரகிதானாம் தத் பிரவேசே துர்கட காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஆகா இது உபனிஷத்துங்கிற காட்டுக்குள்ளே இவர் இருக்கார் அதை பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் ககனம் வனதுர்கையோ ரெண்டு சொல்கிறார் பாஷியத்தில் இப்போ நம்ம பார்த்ததுல துஷ்பிரவேசத்துவாத் ககனஹா அவஸ்தாத்ரய சாட்சித்வாத் ககனஹாங்கிறதுக்கு இவர் அர்த்தம் சொல்கிறார் முதல்ல என்ன சொன்னார் அது அடையிறது ரொம்ப துர்லபம்னார் இப்போ என்ன சொல்கிறார் அதை அதை அந்த அடையிறது துர்லபம் அதுக்கான ஞானம் துர்கடம்ங்கிறார் ஆ மோக்ஷத்தை விரும்புகிறதே ரொம்ப அப்படியே மோக்ஷத்தை விரும்பினாலும் அது மோக்ஷத்துக்கு சாதனம் சரியாக தெரியணுமே நிறைய பேர் மோக்ஷம் இதனால் கிடைக்கும் அதனால் கிடைக்கும்னு போயிடுறாள் இல்லையா ஆகையினால் மோக்ஷத்துக்கு நிறைய பேர் வர்றதே ரொம்ப அரியுது மோக்ஷத்தை விரும்பி வர்றது இப்போ ஒரு இதோ ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் இப்போது இதில் தான் நினைக்கிறேன் ஹட்டயோக பிரதிபிக்காவில் வரப்போகிறது அதாவது தர்மார்த்த காம மோக்ஷத்துக்கு அவர் ஒரு அர்த்தம் சொல்கிறார் பால் தர்மமாக தயிர் வந்து அர்த்தமாக வெண்ண வந்து காமமாக நெய் வந்து மோக்ஷமாக நெய் மோக்ஷம் அப்படி இருக்குங்கிறார் தர்மமான அர்த்தம் பால் தயிர் அவர் வெண்ணையை விட்டுட்டார் தேன்னு சொல்லியிருக்கார் நான் அதுக்கு பதிலாக இதையே எடுத்துன்ட்ருக்கேன் அவர் என்ன சொல்கிறார் பால் தயிர் நெய் அதாவது பயகா ததி கிருதம் மதுங்கிறார் மோக்ஷத்தை தேனோட சொல்கிறார் இந்த யோகத்தினால் வர்றதை பற்றி சொல்கிறார் அப்படி சொல்கிற போது தர்மார்த்த காம மோக்ஷத்துக்கு அப்படி சொல்கிறார் எதுக்கு வெண்ணெயை விடுவானேன்னு நான் சேர்த்து நோட்டு வெண்ணெய் எடுத்துகிட்டு நெய் இதுலேயே இந்த அதிலையே வச்சு நிடுவோமே அப்படின்னு நம்ம ஒரு விதமாக திங்க் பண்ணும் ஆ தர்ம் பால் தயிர் வெண்ணெய் நெய் ஆ தர்மமாக நீங்கள் அர்த்தம் அதுலேருந்து வெண்ணெய் வரும் அப்புறம் என்னாகும் பக்குவம் வந்துடும் மோக்ஷம் சரி முன்னாடி விக்கர் ககனோ குஹான்னு ஒரு இடத்துல வந்திருக்குங்கிற இத்திற சகுணமூர்த்தே ஸ்வரூப்பம் சாமர்த்தியம் சேஷித்தாத்தும் நகியத்தை இத்தியுத்தம் அதுனுணஸ் பிராப் ஜானனம் இச்சத்தை இது பேத பாரம்போ எப்படி கம்பேர் பண்ணுறார் இவர் அதாவது விக்கர்த்தா ககனோ குஹான் ஐம்பத்தி நாலா வந்தது அங்கே சகுணமூர்த்தியோட ஸ்வரூபம் சாமர்த்தியத்தை நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னார் இங்கே நிர்குண பிரம்மனுடைய ஸ்வரூபம் ககனம்னு சொல்கிறார் அப்போ அங்கே இருக்கிற ககனத்துக்கும் இங்கே இருக்கிற ககனத்துக்கும் என்ன ககனம்னு நமக்கு தெரியணுமே இதுதான் ககனம் ககனம்னா என்ன அங்கே ஒரு ககனம் இருக்குது இங்கே ஒரு ககனம் இருக்குது இந்த ரெண்டு ககனத்துக்கும் என்ன அர்த்தம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா அங்கே சகுணமூர்த்தியோட சக்தியை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கடினம் இங்கே நகுணஸ்வரூபம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சு இதுக்குதான் இவரோட புஸ் இவரோட படிக்கிறது பூர்வம் விக்கர் ககனோ குக சூர்த்தம் சாமியம் சேஷித்தா நகியத்தை அதுனா இங்கே இப்பொழுது நகுணசியாப் ஜானஞ்சனேதா என்று ரெண்டாக பிரிச்சு புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறார் குத்தத்துக்கு அர்த்தம் வாங்மனச வாங்மன வாங்மனசோச்சரூத்தூடோத்மா பிரேத்தே குப்தா குஹ்யோ கபீரோ ககனா இதுதான் படிச்சுட்டு இருக்கோம் மகாவராஹோ கோவிந்த சுஷேண கனகாங்கதிதீ குஹ்யோ கபீரோ ககனா அப்புறம் குப்தக்கரதாதர இப்போ குப்தா அடுத்தது சக்கரகதாதர இப்போ என்ன சொல்கிற வாங்மனச வாங் மனசா அகோச்சரத்து குப்தா வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாவதுன்னு அர்த்தம் அதுக்கு கட கடோபனிஷத் பிரமாணத்தை கொடுக்குற ஏஷ சர்வேஷு பூத்தேஷு கூடோத்மா ந பிரகாசத்தே எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இந்த ஆத்ம தத்துவம் யாருக்கும் விளங்குறதில்லை அவன் என்னெல்லாமோ விளங்கின்றிருக்கான் தன்னனுடைய யதார்த்த ஸ்வரூபத்தை இது பண்ணுறதில்லை கேணோபனிஷத்தில் ஞாபகம் வச்சுக்கணும் நாந்தா வாக் பிரே வாக்குஷப்படுதா மனச நாந்தா பிராசே மனசு என்ன பிரசப்படுதா எந்தமனசேனா தடவை ப்ரமேதம் எதிதமுசை எத்ச்சனதின வாகியுதே தி நேதம் எதிதமுசை ஆஹ வாக்கையும் மனசையும் பயன்படுத்துற நான் வாக்காலும் மனசாலும் அறியப்பட மாட்டேன் பகவான் எனக்குள்ள குப்தனாக இருக்கிறார் குப்தஹான்னா வெல் புரொட்டக்டட் குப்தகா குப்த தனம்லாம் சொல்லுவோம் குப்த ரொம்ப ரகசியமாக வச்சுருக்காருன்னு அர்த்தம் தெரியாது அது பேர் குப்த தனம்னு அம்மா தான் வச்சுருப்பேன் அப்படி கடைசி நேரத்தில் எல்லாம் போய் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற போது அதுக்கப்புறம் மெதுவாக வரும் அது வித் கல் வித்தியை சொல்கிறோமே வித்யா நாம நரசூபம் அதிகம் வித்யா பிரச்சன்னகுப்தம் தனம் அப்படின்னு சொல்கிறோம் கல்வி எப்படிப்பட்டதுன்னா மனிதனுக்கு கல்வி அழக கூற்று தான் வித்யா நாம நரசர ரூபம் அதிகம் வித்யா தனம் நம்மக்கிட்ட இருக்கிற படிப்பு இருக்கே அதுதான் நமக்கு பெரிய செல்வம் செல்வம்னா என்ன பண்ணணும் சந்தோஷத்தை கொடுக்கணும் சந்தோஷத்தை கொடுக்குறது எதுவோ அதுதான் செல்வம் சந்தோஷத்தை கொடுக்கலன்னா அதுக்கு பேர் செல்வமே இல்லை அதனால்தான் பகவானுக்கே செல்வம்னு பேர் வச்சுது நம்மக்கிட்ட செல்வம் நிறைய இருக்குது நகை நட்டு துணி வீடு பாஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் சந்தோஷம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம் சந்தோஷம் இருந்தால் தான் அதுக்கு பேர் செல்வம் எது சந்தோஷத்தை கொடுக்குறதோ அதுதான் செல்வம் சந்தோஷத்தை கொடுக்காதது எதாக இருந்தாலும் அது நமக்கு செல்வம் கிடையாது அதனால் இவர் யாருன்னா வாங் மனசா கோச்சரத்வாத் குப்தஹா அதுக்கு மந்திரத்தை கோட் பண்ணிவிட்டார் குப்தா அவித்யாவிரத்தையா அஜானத்தினால விளங்குறது இல்லையா உட்கார்ந்து சிரமப்பட்டு ஞான வைராக்கிய விவேக வைராக்கியத்தோட படித்தா அது நன்றாக விளங்கும் அவ்வளவுதான் அடுத்தது இதோட முடிச்சுடுவோம் ஒரு நாம இந்த மகாவராஹோ கோவிந்த சுஷேன கனகாங்கதின்தக்கரதாதர மனஸ்தத்வாத்மகம் சக்கரம் யோக்கம் உத்திராதர்த்திச்சக்காதர சுற்றிருக்க இந்த ஸ்லோகம் சக்கரம்னா நம்ம என்ன நினச்சிப்போம் சக்கரம் கையில் வச்சிருப்பார் கதாதர வனமாலி கதி ஷாங்கி ஷார்கினா வில்லு வனமாலி கதி ஷாரங்கி ஷங்கி சக்கிரீச்ச நந்தகி நந்தகினா வாழு கத்தி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணூர் வாசுதேவோ பிறக்ஷு வனமாலினா வனமலை வன் வன புஷ்பங்களில் மாலை போட்டிருக்கார் கதின்னு சொன்னால் கதை வச்சுருக்கார் ஷங்கின்னு சொன்னால் ஒரு கையில் சங்க் இருக்குது இன்னொரு கையில் ஒரு கையில் கத்தி வச்சுருக்காரு சொல்லலாம் ஏன்னால் நம்ம நம்ம பல புத்த புஸ்தங்களில் எதுவும் பார்த்திங்கன்னா தாமரைப்பூ வச்சுருக்கேன் இந்த புக்கிலே இப்படிதான் இருக்குது தாமரை பூ வச்சுருக்கு பெரும்பாலும் தாமரப்பூ வச்சுருக்க வனமாலி கதி ஷார்கி சங்கி சக்கரீ ச நந்தகி இதில் தாமரப்பூ சொல்லலை இல்லாடி நந்தகியை தாமரப்பூவாக சொல்லணும் இன்டர்பிரட் பண்ணணும் நந்தகிங்கிறது சாதமாக வாழு கத்தி திருப்பதி பெருமாளுக்கு ஒரு கத்தி வச்சுருப்பேன் அது நந்தகின்னு பேர் அந்த வாழுக்கு பேர் கற்றி கத்திக்கு பேர் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா ஃபிலசாஃபிக்கல் மீனிங் சொல்கிற தத்துவார்த்தம் சொல்கிற மனசு தான் சக்கரமாம் புத்தி தான் மனசு இதை வச்சுக்கிண்டு பகவான் லோகத்தை ரக்ஷா பண்ணுறாராம் அதனால் மனசுங்கிற தத்துவமாகிய சக்கரத்தையும் மனஸ்தத்வாத்மகம் சக்கரம் புத்தி சத்வாத்மிகாம் கதாம் தாரயன் லோகரக்ஷார்த்தம் உக்தகா சக்கரகதாதராக நம்ம எவ்வள எவரி படி நம்ம எல்லாருமே சக்கர கதாதரன் ஆகிடலாம் நம்ம வந்து நம்முடைய அவரோன் பா மைண்டையும் இன்டலெக்டையும் இது வந்து அங்கேயும் சுத்துறது ஞானத்து ஏதாவது மைண்டுங்கிறது இமோஷனல் ஃபேக்கல்டி புத்திங்கிறது இன்டலெக்சுவல் ஃபேக்கல்ட்டி இந்த இன்டலெக்டினால இமோஷன்ஸை எப்போவுமே கண்ட்ரோல் பண்ணினா லோக ரக்ஷம் உலகத்துக்கு காப்பாற்றலாம் அப்போ பகவானே அதுதான் பண்ணின்னு இருக்கார் அறிவு பூர்வமாக இது பண்ணுறாருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் இது ரொம்ப ரேர் இந்த ஸ்லோகம் எனக்கே புதுஷு ஆகா சக்கர கதாதரஹா சக்கரத்தையும் கதையும் தரிச்சிருக்கிறவர் அப்படின்னா என்ன அர்த்தம் உலகத்தை ஆழறத்துக்கான மனசையும் புத்தியையும் உடையவர் இது நமக்கே அர்த்தம் பண்ணுற மாதிரி சொல்கிறார் இது எங்கே இருக்குது பார்த்தா சக்கராதையோர் மனஸ்தத்துவ புத்திஸ்தத்வாத்மகையோர் தரஹா சக்கரகதாதரஹா இது விஷ்ணு புராணத்தில் வேற இருக்குங்கிறார் ஆனால் ஆதிசங்கரர் சொல்கிற ஸ்லோகம் எங்கே இருக்குன்னு தெரியல அவர் சொல்கிறது இவர் சொல்கிற விஷ்ணு புராணத்தில் ஒன்று இருபத்தி ரெண்டுலாம் இருக்குது ஆனால் அங்கே இதே மாதிரி ஸ்லோகமாக இல்லை சக்கரஸ்வரூபஞ்ச மனோதத்தை விஷ்ணுகரே ஸ்திதம் புத்திரபியாஸ்தே கதாரூபேண மாதவே இதுச்ச அப்படி விஷ்ணு புராணத்தில் எங்கேயோ இருக்குது ஆனால் ஆச்சாரியால் சொல்கிற ஸ்லோகம் வேறு விதமாக இருக்குது இது ஒரு அழகான ஸ்லோகம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மனஸ்தத்வாத்மக்கம் சக்கரம் புத்தி தத்வாத்மிகாம் கதாம் தாரயன் லோகரக்ஷார்த்தம் முக்தக்கர கதா தரா அப்படின் சொல்கிறது விஷ்ணு புராணத்தில் இருக்குது ஆனால் இந்த இ ஆச்சாரியாளோட ரீடிங் வேறையாக இருக்குது அவர் சொல்கிற விதம் வேறையாக இருக்குது அங்கே அதாவது என்ன சொல்லுவோம் நம்ம அர்த்த அர்த்த பேதாக நாஸ்தி ஆனால் சப்தபேதா சப்தபேதான்னு அர்த்தம் அந்த கிரமபேதா வர்த்ததே இந்த கீதையும் கடோபரிஷத்தையும் சொல்கிற போது சொல்லுவோம் தற்ற அர்த்தத்தா உக்தம் அத்த சப்தத்தா உக்தம்லாம் சொல்லுவோம் இங்கே சப்தமாக சொல்லியிருக்கு அங்கே அர்த்தத்தில் சொல்லியிருக்குன்னலாம் சொல்லும் இந்தளவில் பூர்த்தி பண்ணுவோம் அஹ மகர்ஷிகளாச்சாரிய மேதினீபதி திரிபா திரிதஷாத்த மகாசங்க மகாவராஹவிந்த சுஷேண கனகாங்குகீர்தக்காமக்களுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம் இன்னைக்கு இந்தளவில் பூர்த்தி பண்ணுறேன் விஷ்ணு ஜிஷ்ணு மகாவிஷு பிர விஷ்ணு மகேஸ்வரம் அனைம் நி புஷோத்தம நமஸ்தய சகசிரமூர்த்தே சகசிரபாட்சிபாஹவே சகசிரே புருஷா सहस्रकोटिुगधधारिणे नमस्क गोविंदनाम संकर्तन सद्गुनाथ महराज की ध्यान அன்பூத்தி பர்ஜியார்ஜய் கர்மமுபவம் விதிமாட்சரம் தவிர यज्ञे-प्रतिष्ठितम् ம்விரம் நாயாரிந்திர மோம் பாசீவகவான் கமயத்தை உபதேஷிக்கும் பொழுது மூன்றாவது அத்தியாயத்தில் இவ்வாறு உபதேசித்திருக்கிறார் சமூகத்தில் எல்லோரும் பொறுப்புடன் கடவுளை சார்ந்திருந்து புரிவதே கர்மயோகம் நமது உடம்பில் எல்லா உறுப்புகளும் அதனதன் வேலையை முறையாக செய்கின்றன மூளை ஹிருதயம் போன்ற அனைத்து உறுப்புகளும் அதனதன் வேலையை முறையாக செய்வதால்தான் உடல் வாழ்க்கை சீராக இருக்கிறது ஏதேனும் ஒரு பகுதி சரியாக செயல்படவில்லை என்றால் வாழ்க்கை சரியாக இயங்குவதில்லை நமது உடம்புக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற முறையான தொழில்களை புரிந்துகொள்ள கொள்ள வேண்டும் ஒவ்வொரு உறுப்புகளும் அதிசயமானவை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால்கள் வரை உள்ளுக்குள்ளிருக்கும் உறுப்புகள் ஒவ்வொன்றும் செயல்படுகின்ற விதத்தை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நமது உடம்பு எத்தனை விதமான பொருள்களால் ஆனது இந்த உடம்பினுள் இன்பத்துன்பத்துக்கு ஆட்பட்டு உணர்ச்சிகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து ஒவ்வொரு உயிரும் உடல்களில் வாழ்கின்றன நமது உடலின் உறுப்புகளின் மகிமையை செயல்பாடுகளை நாம் உணர கட்டு கடமைப்பட்டிருக்கிறோம் தற்சமயம் கூடிய நோய் தொற்று கிருமி அல்லது நுண்ணிய விஷ அணு எப்படியெல்லாம் உடலை தாக்குகிறது என்பதை மருத்துவர்கள் வர்ணிக்கிறார்கள் உள்ளே சென்று சில நாட்கள் அமைதியாக இருந்து பிறகு பல்வேறு வகையிலே உடம்பை தாக்கிக் கொண்டிருக்கிறது அந்த கிருமி அத்தகைய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கிறது இதை புரிந்துகொண்டு கொண்டு இதிலிருந்து பாதிக்கப்படாமல் இருக்க முறையான வாழ்க்கை தேவை சுய ஒழுங்கு கட்டுப்பாடு மிக அவசியம் அரசாங்கத்திற்கு ஒவ்வொரு உடம்பையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது நாம் நன்றாக பாதுகாத்து கொண்டால் அரசாங்கத்திற்கு அது பேருதவியாகும் பிரஜாதர்ம ராஜதர்ம பிரஜைகளை காக்க வேண்டியது ராஜ தர்மம் பிரஜைகளும் ராஜாவுக்கு ஒத்துழைப்பது பிரஜாதர்மமாகும் குடிமக்களின் கடமை அரசனின் கடமை ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது அரசாங்கம் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்பது நமது உரிமை அரசாங்கத்திற்கும் நம் ஒத்துழைப்பு உரிமையாகும் உரிமையும் கடமையும் பிரிக்க முடியாதவை கடமையைச் செய்பவர்களுக்கே உரிமையில் தகுதி ஏற்படுகிறது கடமையை செய்யாமல் உரிமையைக் கேட்பது மாபெரும் குற்றம் பாபம் கடமையை செய்து உரிமையை பெறுவது எல்லோருக்கும் பொதுவானது அரசாங்கத்திற்கு கடமையும் இருக்கிறது நம்மீது உரிமையும் இருக்கிறது நமக்கும் அரசாங்கத்தினம் உரிமை இருக்கிறது அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்கின்ற கடமையும் இருக்கின்றன இந்த கீதா ஸ்லோகம் இதை உணர்த்துகிறது உணவினால் உடல்கள் தோன்றுகின்றன உணவு மழை நீரால் விளைகின்றன மழை நீர் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாபெரும் சக்தியினால் நமது முரையான வாழ்க்கையிலிருந்து தோன்றும் புண்ணியத்தால் ஏற்படுகிறது புண்ணியத்திற்கு காரணம் முறையான மக்களின் வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையை முரையாக உபதேசிப்பது வேதங்கள் அறிவு நூல்கள் அறிவு நூல்கள் அனைத்தும் வேதங்கள் அனைத்தும் அழியாத கடவுளிடமிருந்து வெளிப்பட்டிருக்கின்றன இறைவனுடைய அருளால் உபதேசிக்கப்பட்டிருக்கிற சாஸ்திரங்கள் எல்லாம் முரையான வாழ்க்கையை சார்ந்து நிறைந்து இருக்கின்றன சர்வகதம் பிரம்ம நித்தியம் யஜ்னே பிரதிஷ்டிதம் எவனொருவன் இந்த உண்மையை உணர்ந்து சமூகத்தில் பொறுப்போடு நடந்து கொள்ளுகிறானோ அவன் பெரும் புண்ணியத்தையும் இன்பத்தையும் அடைகிறான் பொறுப்பில்லாதவன் சமூகத்திற்கு வகையில் துன்பம் இழைக்கிறான் நாம் எல்லோரும் இந்த பாரத நாட்டில் பொறுப்புள்ள பிரஜைகளாக கடமையை புரிந்து செயல்படுபவர்களாக வாழ்வோமாக தர்மத்தை புரிந்து கொள்வோமாக உடலுக்குள் தர்மம் செயல்பட்டு போல समूहत धर्म सेलपो धर्मरूपाय भगवते विष्णवे नम धर्मरूपाय भगवते विष्णवे नम धर्मम ओंगट अधर्म नींगट धर्म प्रभव धर्म प्रभवते सुखम धर्मेण लभते सर्व தர்மசாரமிதம் ஜகத் அறத்தால் பொருள் சிறந்து விளங்குகிறது அறத்தால் இன்பமும் தெய்வீகத்தன்மையுடன் மிளர்கிறது அறத்தால் அனைத்தும் பெறப்படும் அமைதியான ஆனந்தமான வாழ்க்கைக்கு அரமே காரணம் அரத்தில் நிலைத்து நிற்போம் स्वस्ति मंगल शातिर्भव सुखिन सरामया सर्वे भद्राणि मा ே பசியூ மா கஷித் துபாவே அசோ மா சமய தமசோ மா ஜிர் மருத்துமாய ஓம் பூர்ணம பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சிய பூர்ணஸ் பூர்ணமாத பூர்ணமேவிஷா ஹரி ஓ ஆதிகுருநாஸ்வய